அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டிய நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து சேவல் இந்த நட்சத்திர தலைப்பு சுய முன்னேற்றம் உங்களை ஒருபொழுதும் மற்றவருடன் ஒப்பிடாதீர்கள் அவர்கள் பயணிக்கும் பாதையில் நீங்கள் பயணிக்க வேண்டும் என நினைக்காதீர்கள் அவர்கள் பாதை வேறு உங்கள் பாதை வேறு எதிர்மறையான எண்ணங்களை எப்பொழுதும் மனதில் நினைக்காதீர்கள் உங்களால் முடிந்த அளவு வேலை செய்யுங்கள் அளவுக்கு மீறி எதையும் செய்யாதீர்கள் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதில் உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள் நீங்கள் விழித்திருக்கும் பொழுது எதிர்காலத்தை பற்றி நிறைய கனவு காணுங்கள் அடுத்தவரை பார்த்து பொறாமை கொள்வது நேர விரயம் உங்களுக்கு தேவையானது உங்களிடம் உள்ளது கடந்த காலத்தை மறக்க முயற்சி செய்யுங்கள் கடந்த காலம் உங்கள் நிகழ்காலத்தை சிதைத்துவிடும் வாழும் இந்த குறுகிய காலத்தில் யாரையும் மறுக்காதீர்கள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கை ஒரு பள்ளிக்கூடம் நீங்கள் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள் சிக்கல்களும் பிரச்சினைகளும் இதற்கு தீர்வாய் பாடமாய் அமைகின்றது சிந்திப்போம் சுய முன்னேற்றத்தை சற்று திரும்பி பார்ப்போம் நன்றி